தலைப்பு எண்பத்து ஏழு ஆணவ மல நிவர்த்தி வல்லபத்தால் தனக்கிருக்கின்ற அசுத்தங்களை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடுமாவென்றால் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறியும் ஞானத்தால் விஷய வாசனையில் கரணங்களை செல்லவொட்டாமல் தடுக்கக்கூடுமே ஒழிய நிவர்த்திக்கக்கூடாது அது ஆண்டவர் அருளால் சுத்த தேகம் பெற்றவர்களால்தான் முடியும் அது அருளொளி கிடைத்தால் அத்தருணமே சுத்தக்கரணமாய் நிற்கும் அசுத்தம் வருவதற்கு காரணம் யாதெனில் செம்பில் களிம்பு இயற்கை அதுபோல் ஆன்மாவிற்கு ஆணவம் இயற்கை செம்பிலே களிம்பு இயற்கையாய் உள்ளதை பரிசன வேதி உலோகங்களை பொன்னாக்கும் மருந்தினால் நிவர்த்தித்து ஏமமாக்குவது போல் மாயா காரியமான இந்த தேகத்தின்கண் உள்ள ஆன்ம இயற்கையாகிய ஆணவமலம் ஆண்டவர் அருளினால் நீங்க பெற்று சுத்த உடம்பாக்கி கொள்ளலாம் ஆண்டவர் அருள் அடைவதற்கு நாம் இடைவிடாது நன்முயற்சியின் கண் பழகுதல் வேண்டும் இதற்கு பிரமாணம் ஓடாது மாயையை நாடாது நன்னெறி ஊடாது இரு என்றீர் வாடாது இரு என்றீர்